بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي ادعوا الى الله على بصيرة انا ومن اتبعني فسبحان الله وما انا من المشركين صدق الله مولانا العظيم கண்ணியமிக்க சகோதர்கள இந்த இடத்தில் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறது கூட இது எங்கள முயற்சி எங்கள கெட்டித்தனம் அல்ல அல்ல ஜலாலு எங்களோட வச்ச அன்புதான் இதுக்கு காரணமாக இருக்கிறது அல்லா சுபஹானும் ஒருத்த ஆளா ஒரு அடியானை நேசிச்சுட்டால் ஒரு அடியானோடு அன்பு கொண்டுட்டால் அவனுக்கு விருப்பமான வழிகளில் அவனுக்கு விருப்பமான வணக்கங்களில் அல்லா ஜல்ல அந்த அடிப்படையில் நாங்கிட்டு உட்கார்ந்திருக்கிறது உயர்தரமான நபிமார்கள் சகாபாக்கள் எந்த தீன் எந்த ஈமான் உலகத்தில் ஹயாத்தாகணுன்றதுக்காக தங்களை அர்ப்பணித்தாங்களோ அதே ஈமான் அதே தீன் உலகத்துல ஹயாத்தாக அல்லாஹு எங்களை பாவிக்கணும் என்ன பாவிக்கணும் என்ற நீயத்தோடு நாங்கள் உட்கார்ந்து அல்லாஹு ஆலா எங்களையும் கபூல் செய்வானாக மேலாண்மை பேரால சோதரர்களே வளமையாக ஜும்மா ராத்திரி நடக்குது ஜும்மா பயம் நடக்குது மஹல்லாதுல பயம் நடக்குது இப்படி பல பயான்கள் கேட்கிறோம் விசேஷம் நோங்கு நாட்கள் வந்துட்டா விசேஷமான பயான்கள் பயான்கள் கேட்கிறதெல்லாம் நோக்கணும் இந்த இடத்துல உட்கார்ந்து கூடிய ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய நானும் நீயத் துவைக்கணும் அல்லாஹ் வகானுலா என்ன கொண்டு அல்லாஹ் தீன ஹயாத் ஆக்கணும் பயான்ன்றது முசாக்கரான்றது தீன் தீனுடைய பேச்சு அல்லாஹுடைய தீன பத்தி பேசுறோம் அல்லா சுபகானி பேசுறோம் அதா செலுத்தாலும் இன்னும் பயன்படுத்த அந்த நீயத்தோட கேட்கு சொல்றது இது அசிலான பெயர் உண்மையான பெயர் இது ஈமானுடைய உடை இது இயக்கம் அல்ல இது சபலிகாரவங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரை பிரிக்கிற ஒரு உழைப்பு அல்ல ஒரு இயக்கம் அல்ல முதலாவது அதை நாங்கள் இது வந்து ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு பெண்ணும் செய்ய வேண்டிய உழைப்பு இது ஈமானுடைய உழைப்பு அவரவர் செய்கிறது அவரவருக்கு தான் தபிகன்றது சொலாதாக்களை சொலை வர வைக்கிறதுக்கு அல்லது கொஞ்சம் மிஸ்லாத தெரியாத மக்களை கூட்டி போயிட்டு படிச்சு கொடுக்குறதுக்கு அப்படி அல்ல இன்னைக்கு நாங்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் விளங்கியிருக்கிறோம் அசில் ஈமானுடைய உழைப்பு ஈமான்றது எனக்கிட்ட எங்கள் எல்லாருக்கிட்டையும் மௌத்துக்கு முன்னால் அசில் ஈமான் வரணும் நாங்கள் நினச்சு கொண்டிருக்கிறீமான் அல்ல அதாவது நாங்க விளங்கிருக்கிற ஈமான் அல்ல அசிலான ஈமான் அல்லாஹக்கு ஆன்ல சொல்லி காட்டான் சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொண்டு சஹாபாக்கள் ஈமானை பத்தி நாங்க பேசுறோம் படிக்கிறோம் தாலிங் கிசாப்ல வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட ஈமான் ஈமானுக்கு எவ்வளவு முயற்சி முஜாகதா எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க எந்த சகாபித வரலாறு சரி நாங்க இதுவரை படிச்சுக்கிறோமோ அவர் இப்படி ஜொப்ல இப்படி இருந்து நல்லா ஜொப் செஞ்சாராம் இவ்வளவு பெரிய என்ன பிசினஸ் செஞ்ச மனுஷன் இவ்வளவு நல்லா படிச்ச ஒரு சகாபியா அப்படி இல்லாம இல்ல நல்லா ஜெப்ச சகாபாக்கள் படிச்சவங்க தரங்கள் எப்படி எல்லாம் இருக்குதோ அப்படி எல்லாம் இருந்தாங்க ஆனால் எல்லா சகாபாக்களும் ஈமான் அடையிறத்துக்கு தன்னுடைய துன்யாவுடைய வெளிரங்கமான பேர் எல்லாத்தையும் இல்லாமல் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இன்னைக்கு நாங்க அதே ஈமான இழத்த வரணுமென்று ஆசைதான் நீயத்திரிக்குது ஆனா அதற்காக இங்க துணியாவை கொஞ்சம் பிரியறதுக்கு கொஞ்சம் விட்றத்துக்கு நான் தயாரில்லை சஹாபாகலபதி பேசுறோம் கேட்குறோம் ஏன்னா பிரே நபிமார்கள் அல்லாஹல்லுஹூ உயர்கரமான ஈமானுடைய உழைப்புக்கு தான் அனுப்பினான் ஈமானுடைய உழைப்பு சொல்றது லேஸ் அல்ல ஈமானுடைய உழைப்புன்றது எல்லாருக்கும் செய்யலாது அல்லாஹ் சுகானுவா எல்லாரையும் செலக்ட் பண்றது அல்ல அல்லா ஜெல்ல ஜெல்லு எங்களையும் பயன்படுத்த அனுப்பினான் உழைப்புக்காக அனுப்பினான் இப்ப மூசா அலி சலாத்து வசலா தான் கட்டளை வரம்பி மீறி நடக்கிறான் நீங்கள் அவனுக்கிட்ட பேசி என்னை பற்றி சொல்லணும் அல்லா பற்றி சொல்லணும் ஈமான் பக்கம் அவன் அழைக்கணும் இப்போ மூசா அலையலாத்து வலாம் ஏற்கனவே ஸ்ராவுன் பல திட்டங்கள் போட்டான் மூசா அலிசலாத்து எப்படியாலும் கொல்லணும் ஏ கொறக்க முன்னாலேயே எவ்வளோ திட்டம் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொலை செய்யப்பட்டாங்க இப்போ கொஞ்சம் தயக்கம் ஸ்ராவுன் கண் வச்சிருக்கிறான் என்ன கொலை செய்யிருக்கிறான் இப்போ அல்லா கிட்ட கேட்குறாங்க யா அல்லா என்னோட சேர்த்து என்ன சகோதரனை துணைக்கு அனுப்பினான் நல்லா இருக்கும் அல்ல விளங்கப்படுத்தி காட்டான் என்ற அவங்களோட சகோதரன் அல்லா ஜல்ல ஜலாலு உதவியாக அனுப்பினான் ஆனா அனுப்புற நேரத்துல அவரை சாதாரண ஒரு நவி நீங்க மூசாண்டவங்களோட சகோதரன் நவியோட சேர்ந்து நீங்க போங்கன்னு அனுப்பல அல்லாஹ் ஜல்லஜலாலுஹூ விளங்கப்படுத்துறான் இது நபிமார்களுடைய உழைப்பு நபிமார்களுடைய உழைப்பு அல்லா ஜல்ல ஜலாதுமணி உம்மசாகிய பெரிய பாக்கியசாலிகள் நபிமாறு எந்த உழைப்புக்கும் அல்லா தெரிவு செஞ்சாலும் அதே உழைப்புக்கெல்லாம் எங்களை செலக்ட் பண்ணிக்கிறேன் பெரிய போஸ்ட் இது நாங்கள் ஏற்ற நினைக்கிறாள்ல கொஞ்சம் உற்சாக கேட்போம் இன்ஷால்லாம் இந்த எவ்வளோ உற்சாகமாக கேட்குறதோ தலை கீழே போனாம அவ்வளோதான் எங்களுக்கும் பேசலாம் இன்ன நான் டெலன்த்ல பேசுறேன் இல்லை எல்லாரும் கேட்கணும் நானும் பேசுறாள்ல வெளியாக்கணும்ன்ற நீயத்தோடு பேசுகிறேன் டெலன்த்ல பாரம் ஆகிட்டு வந்தது அப்படி அப்படியெல்லாம் பேசுறேன்ல ஆனா கொஞ்சம் உற்சாகப்படுவோம் ஏன்னா எல்லாரும் தொழில் செஞ்சுட்டு டயர் வந்து உட்கார தானே செய்தன் அப்படியே பேசுற விஷயங்களை மனசு தூங்க வச்சிருவான் அப்ப பேசுறவரும் பாப்பாரு என்னடா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அவர்திருந்தும் தூக்கத்துல போயிருக்கும் கொஞ்சம் உற்சாகமா கேட்கும் அல்லா எங்களை எல்லாரையும் கபூர் செய்வான் கொஞ்சம் உற்சாம உட்கார் கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க விஷால அப்ப அல்லா ஸ்வஹானு சாலா எங்களுடைய உழைப்பு கபூல் செஞ்சுக்கிறேன் உதாரணமா பாருங்க இது ஈமானுடைய உழைப்பு அசில் ஈமானுக்காக வேண்டி இந்த டியூட்டியே ஈமான் எங்கட ஈமான் கூடனு எங்கட ஈமான்ல எப்படின்னு உண்டாகணும் அசிலாக அல்லாஹ் எதிர்பார்க்க கூடிய ஈமான்ட தரம் எங்ககிட்ட வரணும் இதுதான் இதில் நோக்கம் வேற ஒன்றுமே இல்லை விரத பிரதிகளே ஈசா அலையாத்து வசலாமாவோட காலத்தில் ஈசா அலிசல்லாம் ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு பேரை ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அல்லாவை பற்றி சொல்றதுக்காகவே இப்போ அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அவங்க போற நேரம் அந்த ஊருடைய எல்லையில் ஒரு மனிதரை சந்திச்சாங்க ஹபீபுன்னு சொல்லக்கூடிய மனிதர் இப்ப அந்த மனிதர் கிட்ட முதலாவது பேசினாங்க பாருங்க கொரான்ல சஹாபாக்கள் யாரோட பேரும் இல்லை ஒரே ஒரு சஹாபியுடைய பேர் இருக்குது கொரான் முழுக்க நாங்கள் படிப்போம் ஒரு ஆண்டு வரக்கூடிய இருபத்தஞ்சு நக்மார்களுடைய சம்பவங்கள் எல்லா சம்பவத்தை பார்த்தாலும் ஈமான்ட உழைப்போட சம்பந்த பற்றி ஈமானுடைய உழைப்போட சம்பந்த பற்றி சோதர்களே இப்ப இந்த ரெண்டு பேரும் போறாங்க முதலாவது அந்த ஊருக்கு முன்னால ஒரு மனிதரை சந்திச்சாங்க ஹபீபுன் நஜார் இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க அவரையும் சேர்த்து கொண்டாங்க அல்லா எங்களுக்கு உதாரணமாக சொல்ற அல்லா இந்த சம்பவத்தை கொண்டு வர ஒரு ஐந்து ஈமானுடைய பொறுப்பு உம்மத்து கொடுக்கப்பட்டிருக்க கண்மணி சல்லல்லா அலிசல்வாங்க எங்களுக்கு பொறுப்பூன்ற அவங்களோட சம்பவத்தை அவங்கள வரலாறு எங்களுக்கு முன்மாதிரியா குரான்ல சொல்லி காட்டுறாங்கல்லா ரெண்டு பேரும் போயிட்டு இவங்க தஷ்கில் பண்ணியாச்சு இவர் எடுத்தாச்சு மூணாவது இவரும் சேர்ந்து கொண்டார் நான் ஊர்வாசிதானே நான் ஆக்கலை காட்டு வாங்க போறாங்க அல்லஹு எப்படி சொல்றான்டா அந்த ஊர்வாசியில நீங்க உம்மத்துக்கு உதாரணம் சொல்லுங்க சொல்ற நபியே நீங்க அந்த ஊர் மக்களை உம்மத்துக்கு உதாரணமா சொல்லுங்க பாருங்க தெரிஞ்ச மலை அப்படியே சம்பவம் ஃபுல்லாக வருது ஓரி காரணம் நேரம் போகும் சொல்கிறாங்க ரெண்டு பேர் போனாங்க அல்லாஹ் சொல்கிறாங்க மூன்றாவது அவரை கொண்டு நாங்கள் அவங்கள கண்ணியப்படுத்தினோம் உறுதிப்படுத்தினோம் இப்போ அவரும் சேர்ந்து கொண்டாரு இவரு போறாரு போயிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் அல்லா ஏற்றுக்கொள்ளணுமே தாவ கொடுக்குறாங்க ஈமான் பக்கம் அழைக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க வந்தவங்களுக்கும் ஒன்றும் அநியாயம் செய்யலது முதலாக அதை ஆரம்பித்தாங்க யாரு அந்த ஊர்வாசியோ கூட்டி வந்தாரோ அவருக்கு அடிக்க ஆரம்பித்தாங்க எந்த அளவு அடீந்தா அவர் அப்படியே கீழே அல்லா சுபான் எங்கட ஆயுளே கொடுக்க வேண்டிய உழைப்பு நாங்கன்னு ஆதாரம் கேட்டு கொண்டிருக்கிறோம் மேனா திராஷ் அவர்களே இப்ப பாருங்க ஆயுளை கொடுத்ததெல்லாம் உதாரணம் சொல்றாங்க இவர் போனாரு கொஞ்ச நேரம் போனாரு அப்படியே அவரை அவர் ஷகிதாவிட்டார் அந்த மக்கள் சேர்ந்து கொண்டு போட்டாங்க மிரிச்சாங்க அப்படியே வெளியில குடல் வந்துட்டுது அந்த அநியாயம் செஞ்சாங்க அவரு போயிட்டு எப்படி சொன்னார்ன்னு அந்த மக்களை பார்த்துள்ளே நீங்க வணங்கக்கூடாது எனக்கு என்ன நடந்துச்சு எங்களை படைச்சு என்ன படைச்சு அல்லாவை நீங்க வணங்கணுமே அவன் பக்கம் நீங்க மீண்டு போறீங்க அப்படின்னு சொன்னாரு அல்லாவ தவிர வேறு யாரையாவது தெய்வமாக இருக்கிறதா வேற யாரை நம்புறதா மீன்குரேஷர்ல இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களை நம்பிக்கையெல்லாம் நூற்றுக்கு நூறு சரி நினைச்சு கொண்டிருக்கிறோம் மொரணா யூசுப் ரஹமூல்லா சொல்றாங்க இந்த உழைப்பினுடைய ஏற்றுக்கொள்ளையே அல்லாவை நம்பலையே மக்காவுடைய காப்பீர்கள் அல்லா ஏற்றுக்கொள்ளாம இல்ல நம்பினாங்க ஏற்றுக்கொண்டாங்க வருது அவங்க சொன்னாங்க வானத்தை படைச்ச யாருன்னு கேட்டா மக்கத்து காப்பீர்கள் சொல்லுவாங்க அல்லா எல்லாம் சொன்னாங்க எத்தனையோ விஷயம் நான் தான் நீக்குது சில வாய் சொல்லிடுறோம் நான் இல்லாச்சி என்ன செய்யறது நான் செய்யாச்சி யாரு செய்யறது ஜொப்ப யாரு பாக்குறது பிள்ளைகளில் விஷயத்தை யாரு பார்க்கறது மனைவி விஷயத்தை யாரு பார்க்கறது ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு நவசுபில்லா அல்லா இங்க எல்லாரையும் பாதுகாக்கறது நாம யாரும் மௌத்தாயிட்டோம் மையத்து வைக்கப்பட்டிருக்குது வைஃப்புள்ள இருந்து அலுவரா என்னென்னு அழுகுறா அல்லது வைப்போ பிள்ளைகளோ யாரும் அழுகுறாங்கல்லா பாருங்களே நீங்க போயிட்டீங்களே இது போற யாரும் விளங்குறத சொல்லிக்காட்டேன் அப்படி யாராவது அப்படி சொல்லி அழுதால் மலக்குமார்கள் நரகத்திலிருந்து ஆயுதம் கொண்டு வருவாங்க அந்த மையத்துக்கு அடிப்பாங்க அடிச்சு கேட்பாங்க மையத்துக்கிட்ட நீ இதையா சொல்லிட்டு வர்றாய் நீ இப்படியா சொல்லி கொடுத்தாய் நான் மவுத்தாகிறவன் ஹயா தோடிக்கிற அல்லா நித்திய ஜீவன் ஐயும் அவன் தான் உங்களை பார்க்கிறான் இதுக்கு பேர் யசீன் இந்த நம்பிக்கைக்கு பேர் அசிலான ஈமான் புள்ளை உண்டாக்கணும் அல்ல அவர்ட கபருல பிரகாசத்துண்டாக்கணும் எங்க ஊர்ல ஒருத்தர் சென்ற மாசம் இதே மாதிரி இப்ப நாங்க மூணு நாள் பூவா ரெடியா வந்திருக்கிறோம் சென்ற மாசம் இதே ஜமாத்துக்கு ஒராளை நான் பேசுவேன் அப்படி சலான்னு சொல்லி கேட்டேன் மூணு நாள் பூமே இது பயானல்ல ஒரு முசாக்கராக இது எல்லாத்துல உள்ளத்திலேயே நீயத்துவாரத்துக்காக ஒரு முசாக்கராக இஸ்லாம் வலைக்கும் பேசி கேட்டேன் அவர் சில விஷயங்களை சொன்னார் காரணங்களை சொன்னார் உண்மையில ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரணங்கள் தான் அப்ப நானும் சரி என்று காரணத்தை கேட்டு விட்டுட்டேன் உண்மையில ஏற்றுக்கொள்ள இயலாது அவர் மூத்தா விட்டாரா ஒரு கேள்வ மூத்தா விட்டாரா நல்ல சுவர் தானா அந்த கோலுக்கு பின்னால நான் அதை கூட ஏற்றுக்கொள்ள திரும்பி வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு போறதுக்கு கேரண்டி அல்ல எங்களுக்கு கேரண்டி அல்ல வயசு அல்ல மௌத்துக்கு ஒரு வயசு இல்ல யாரும் எப்பயும் போகலாம் அதுக்கு முன்னால அசில் ஈமான் அடையணும் ஈமான்ல எத்தையும் உண்டாக்கணும் தொழில்ல அல்லா தான் நஷ்டத்தை தாரான் அல்லா ஜல்லஜலுதான் லாபத தொழில் செஞ்சாலும் அல்லா தான் பாக்குறான் செய்யாட்டும் அல்லாதான் பார்க்கிறான் என் பிள்ளையோட நோயத்தாரவன் அல்லாஹ் ஜல்ல நோய்க்கு சிபாவத்தாரவன் அல்லாஹ் ஜல்ல எல்லாம் அல்லா செய்யறான் இந்த வாழ்க்கை அல்லா செய் மூச்சை ஒன்றுக்கும் அல்லாதான் சொந்தக்காரன் அல்லா சொந்தக்காரன் மூச்சை நிப்பாட்டின்னா டாக்டர் என்ன சொல்லுவாரு முந்தி வரையிடுச்சு முந்தி வந்து மூச்சு குடுக்கணுமா சும்மா வாய்ப்பேஜிக்கு சொல்றதுதான் ரெண்டு பேர் ஒரே டாக்டர் தான் போறாங்க ஒரே நோய் ஒரே மருந்து செக் பண்ணா டாக்டர் அதே மருந்து கொடுத்தார் உதாரணம் பாருங்க ஒரே டாக்டர் ஒரே ரெண்டு பேர் ஒரே நோயில மருந்து இருக்காங்க இவருக்கும் ஒரு மருந்து அவருக்கும் ஒரு மருந்து ஒரே நேரம் இப்ப டாக்டர் குடிச்சிட்டாரு பார்த்தா ரெண்டு பேர் கொண்டுறாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க ஒருத்தர் நோய் சுகமாயி சந்தோஷமா அடுத்தவர் நோய் கூட மூத்த போயிட்டார் அப்ப டாக்டர் டாக்டர்ட கையிலே அழிக்குது மருந்திலே அழிக்குது மருந்தில் இருந்தா ரெண்டு பேரும் சோமாயிருக்கேன் உள்ள ஏற்றுக்கொள்ளாது தொழிலாள உண்டும் ஆசுரல்லா யோசி என்ன அசரத்தினி அவருக்கு பள்ளி ஆகின சம்பளம் நானும் யோசிக்கிறேன் அவங்க மதுர்த்தாவது தொழில் செஞ்சு பழக்கம் இல்லை திருப்பி பேசுறாங்களை இல்ல தொழில் செய் ஆனால் அந்த தொழில் மேல நம்பிக்கை போறது சிறுக்கு தொழில்தான் என்ன பாதுகாக்குது தொழில் தான் என லாபத்தை காரணம் இல்ல தொழில் மேல நம்பிக்கை வரக்கூடாது லாபத்தையும் சாதான் இப்படி எல்லாம் எடுக்கணும் இதுதான் ஈமான் உழைப்பு இதுக்குத்தான் தாவத்துன்றது இதுக்குத்தான் ஜமா தபேன்ற இதுக்குத்தான் இந்த உழைப்பை செய்யறதுக்கு பேர்தான் தபிலேஜ் பேர் வச்ச பேர் இல்ல ஈமானுடைய உழைப்பு ஈமான் உடைய மினபுஷர்களே இப்ப ரெண்டு பேரும் போயிட்டாங்க மூணாவது ஆலயம் சேர்த்துட்டாங்க அவரு கவலைப்படுறாரு உம்மத்து விலங்கக்கூடாதா மீனபுரஷோர்களே அவங்க அவர் அப்படியே அவரை மிருச்சி அடிச்சு அவரை சண்டி தாக்கிட்டாங்க இப்ப இவர் நேரம் மகான்லா இவர் கவலைப்படுறார் الله... அவருக்கு நீ மனக்காக போனார் அவர் சேர்ந்து சொல்லுதுக்கு போங்க கவலைப்பட தேவை அவருக்கு எந்த அளவுக்கு அப்ப கூட கவலைப்பட்டாரு காலையலை கௌமியாலமூன் ஏன் இந்த கூட்டம் இந்த கூட்டம் இதை விலகக்கூடாதா அல்லா என்ன மன்னிச்சுட்டான் அல்லா என்ன முக்கிரமீன் கண்ணியமான மக்கள் சேர்த்துட்டான் சொருக்கத்துக்கு இனி நுமத்து விலங்க வேணாமான் அவர் கவலைப்பட்டார் அல்லாஹான் வச்சாதான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தாரான் நஷ்டம் இல்லாத ஈமான் பயப்படாம செய்ய மௌத்தா போனாலும் சொருக்கன் அல்லாஹ்ல சொல்றான் தின பிரசோதர்களை உன்ன யோசிக்கிறோம் போறதா இல்லையா செய்யறதா இல்லையா யோசிச்சு யோசிச்சு எவ்வளோ காலம் போயிட்டுது இன்னும் ஈமான்ல சரியான தரத்துக்கு நான் வரல எங்கள் உள்ளத்துல வரல சக்கராத்து வந்தோன்னே ஈமான்ற விஷயம் விளங்கும் அதை இவ்வளோ பேர் ஈமானை நான் அடையணுமே அப்ப கேட்டு வேலையும் இல்லை அப்போ கேட்டு வேலை இல்லை லேஸ் அல்ல ஈமான் உழைப்பு வந்து இது ஏன் உழைப்புன்னு நான் எடுக்கணும் இது யாருக்குமாக ஜமாத் அல்ல யாருக்குமாக தபில எனக்காக தபிலே நான் செய்றது எனக்குத்தான் நபிமா இந்த ஈமான்ல ஒரு சின்ன சந்தேகம் கொஞ்சம் சொல்றாங்க இப்ராஹிம் அலித்து அந்த அந்த ஒரு திராணியை கண்டாங்க கடலோரத்தில் போகிறாங்க ஒரு பிராணி செத்தரிக்குது அதில் கொஞ்சம் கடலுக்குள்ளே போகுது மீன் சாப்பிடுது கொஞ்சம் வந்து பறவைகள் சாப்பிடுது அலையில் அடிச்சுட்டு வருது இந்த காட்சியை கண்டாங்க இவங்க யோசிக்கிறாங்க இவங்க யோசிக்கிறாங்க அட இந்த பறவையை அல்லா சுப பிராணி அல்லா சுபான்னு வச்சாலா எப்படி ஹயாத் எப்படி கியாமத்தில் எழுப்புவான் கொஞ்சம் மீன் சாப்பிடுது இங்கால பறவை சாப்பிடுது அல்லா கிட்ட கேட்குறாங்க எப்படி ஹயாசாக்கிறல்ல கொஞ்சம் காட்டுமையா அல்லாஹான் மௌத்த தாரான் அல்லா தான் நம்பிக்கை அப்ப அல்லா கேட்கிறான் கால அவலம் துமின் இப்ராஹிமே என்ன இன்னும் உங்களுக்கு ஈமன் சரியா வரலையா ஈமன் ஒன்னும் வரலையா சரியா சொல்றாங்கோடு விஷயத்தான ஒரு ஆசை இடையும் கண்டுட்டா இண்டியமான் உன்ன உருந்தாங்க இந்த கருத்து விட சொன்னாங்க நபி ஹலீலுல்லா அல்லாவுடைய ஒரு தியானம் செய்ய வைக்காம பாருங்க அப்படியே அந்த பிராணிக்கு உயிரை கொடுத்து எலும்ப வச்சு இன்னும் கொஞ்சம் சொல்றேன்னா அந்த அந்த பிராணிய பேசி நபிய உங்களுக்கு சந்தேகம் அல்லாதான் எனக்கு உயிரை தந்தாலும் சொல்லி வச்சுக்கலாம் அப்படியெல்லாம் செய்யல லேசைமான குடுக்கல அல்லா சுனத்துல சொல்றான் அப்படியா உங்களுக்கு ஒரு இஸ்மி நான் தேவையா உள்ளத்துல கொஞ்சம் ஒரு ஒரு சந்தேகமா சார் இப்ப நான் சொல்றது நீங்க செய்ய என்ன செய்யணியா நீங்க நாலு பறவை நாம் முயற்சி செய்யணும் கஷ்டப்படணும் அதுக்கு தியாகம் செய்யணும் அதுக்கு பாடமா இல்ல குரான் இப்ப நீங்க நாலு பறவை பிடிக்கணும் அதை பிடிச்சி அதை நீங்க நல்லா ட்ரெயினிங் குடுத்து வளர்க்கணும் உங்களுக்கு நல்லா பழக்கணும் பழக்கின பிறகு அதை நீங்க குரவான் குடுக்கணும் அதை அறுக்கணும் அறுத்து அதை மிக்ஸ் मिक्स பண்ணின பிறகு রাই தால ஊிற குடிணும். சுபஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலைலேன. നാലு மலை கேன. எல்லா மலையையும் கொண்டு இரச்ச வைக்கணும். எல்லாத்தையும் வெச்சிட்டு கையில அப்படியே தலைய வச்சு கொண்டு இப்ப கூ குடுங்க. எவ்வளவு காலம் நித்திப்பாங்க? 4 மாசமா. 40 நாள். 3 நாள். எவ்வளவு காலம் குடிச்சிருக்கீங்க? மீரா பிராஷ்தர்களே இப்ப 4 மாசம் 40 நாள் 3 நாள்ன்றது இதேကလေးக்கு லேஸிக்கே தந்த முறை. இதுதான் நீ கேட் நாலு மாசம் சரி உழைப்புக்கு வரல அவங்கள நோக்கம் நாங்க அப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது எல்லா இடத்துலாம் வரல ஈமான் உழைப்புக்கு வந்தாங்க பிசினஸ் காட்டினாங்க மக்களே நான் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் சொல்லி தரத்தான் பிசினஸ் சொல்லி தரத்தா பிஸ்னஸ் சொல்றேன் தஃசீல் சொல்றான் சுகான் அல்லா நாங்க பிஸ்னஸ் ஒருத்தர் செய்ய போற பல வகையான பிஸ்னஸ் செய்குது ஒருத்தர் ஜெம் செய்ய போறார் இப்ப யாரும் சொல்றது போ ஜெம்மா செய்ய போறீங்க அந்த அந்த மனுஷன் ஜெம் செஞ்சுதானா நல்லா லொஸ்டாக இருக்கிறார் இப்ப இந்த ஊடுமில்லாம இருக்கிறார் இந்த வாகனத்தையும் விட்டு போட்டார் ஒருத்தர் சொல்றாரு அதுக்கான விடுவார அதாவது இது நான் சரி நஷ்டம் போனா அல்ல அளவே இல்லை அப்படின்னு நாங்க கொண்டு என்ன பிசினஸ் செய்யுது யாரும் ஒரு பொட்டி கடை வச்சுக்கிறாரு அவத்தக்கிற அளவு என்ன பிசினஸ் எந்த செய்யுங்க லாபத்துக்கு தான் செய்யறேன் தெவான ஆயத்ல தெளிவான ஆயத் அல்லா சொல்றான் உங்களுக்கு நரகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நரகத்தினி விடுதலா இப்பதான் அல்லதுல பெஸ்ட்டு சொல்லிட்டான் உலகத்துல வாழ்க்கையிட நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் போயிட்டு சேரணும் எல்லாம் விடுதலையாக இதுக்கு நாங்க என்ன செய்யணும் பாதுகாக்கும் தெளிவாக சொல் அப்படி சொல்ல الله அல்ல எனக்கும் உங்களுக்கும் நலவை நலவா காட்டுவானா அல்லவத்தான் உங்களுக்கு நான் சொல்ற இதுதான் உங்களுக்கு விளங்குதா தாளமு நீங்க விளங்கினீங்க இருப்பாங்களோ அல்லா சுபான உலகத்திலே எந்த நபியையும் அல்லாஹு பாவம் செய்யக்கூடிய தன்மையோட படைக்கல ஏன் படைக்கல அவரும் மனிதன் தானே அப்படியே உற்றியும் அவரும் பாவம் நதிமாறுகளை உழைப்புக்கு பாவ சுட்ட பாதுகாத்த அதே போல யாரெல்லாம் இந்த உழைப்ப தந்த உழைப்பாக இருப்பாங்களோ அல்லாஹு பகான்வார்த்தல பாவத்துட்டு பாதுகாப்பா இதை பாக்குறோமா இல்லையா ஒரு மூணு நாள் போயிட்டு வந்துட்டா கொஞ்சம் பாவம் குறையும் ஒரு நாற்பது நாள் போயிட்டு வந்துச்சா கொஞ்சம் அவை ரொம்ப கூட குறையுதுல கொஞ்சம் ஆசை ஒரு பகுதியில் பைதல் ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது அப்போ ஒரு நகத் மூணு ஜமாத்துல தயாராகிறது அப்போ அதில் முதலாவது ஒரு ஒரு வாலிபர் இணைஞ்சு கொண்டாரு நானும் ஜமாத்துல போறேன்னு சொல்லி ஒரு இணைஞ்சி அவர் போயிட்டு அவர்தல் அவர்த சொப்பு வந்து பள்ளி சுவரும் அவர்த கடையும் உண்டு பள்ளி கேட்லேருந்து வெளியாகினா அவர்த கடை தான் இப்போ அவரு கம்யூனிகேஷன் இப்போ அவரு போயிட்டாரு ஜமாத்ல போயிட்டாரு இப்போ ஜமாத்தில போற நேரம் சொல்லுவாங்க ரவானைக்கு குத்தி மாதிரி சொல்லி அனுப்புறதே போறோம் போயிட்டு வந்தோடனே கார்குசாரி சுண்ணத்தான அமல் இப்போ கேட்பாங்க என்ன மாதிரி வேலை செஞ்சீங்க என்ன மாத்தம் கேட்கறது அது மாதிரி இப்போ நாங்கள் தான் உட்கார்ந்து அவரை கூட்டி கேட்கறேன் என்ன இப்போ நான் தான் உட்கார்ந்து நல்லா வெ விளங்குறதுக்கு நான் சொன்னேன் என்ன உட்காந்து இப்போ ஒருத்தர்கிட்ட என்ன மாற்றம் ஒன்று கேட்டாச்சு இப்போ அந்த வாலிபர் சொன்னாரு ஹசரத் இதுக்கு பின்னாடி நிமிஷம் எந்த ஒரு டோன்லோடும் நான் சும்மா கதைக்கு கேட்டேன் அப்ப உங்களோட கடையில பிஸ்னஸ் உடஞ்சி போயிட்டுமே அவர் சொன்னார் ஹசரத் இவ்வளவு காலமும் நான் செஞ்சு கொடுங்க அதுதான் உண்மையிலேயே அதை வச்சு தான் யாருமே ஒரு படத்தை போட்டு கொடுக்கற ஒரு பாட்டை போட்டு கொடுக்கற நாங்க போட்டு கொடுத்த படத்தை போட்டு இப்பதான் அது சும்மா நின்று கொண்டு பாவத்தை நான் சம்பாதிக்கிறேன் சும்மா நின்று கொண்டு படத்தை போட்டு கொடுக்கிறேன் அவர் பார்க்கிறாரு எனக்கும் பாவம் கிடைக்கும் பாட்டை போட்டு கொடுக்கறேன் அவர் எனக்கும் என்ன பாவம் கிடைக்கும் அதனால முடிவெடுத்த நிமிஷம் இந்த ஹராத்தை நான் செய்யறது சரி அலமது அல்ல உங்களோட வாழ்க்கையில வரக்க செய்யணும் அல்லாவே பகு செய்யணும் ரெண்டாவது என்னன்னு கேட்பேன் சொன்னாரு எதுக்கு பின்னால வாங்க சொன்னா கடை மூ ஈமான் ஜமாஅத்துறதுது இந்த ரெண்டு விஷயத்துல நான் உறுதி எடுத்து வந்திகிறேன். வியாத்ரசர் எல்லாம் உதாரணத்தை சொல்லி காட்டினா அவரே அவராவை செஞ்சிரிக்கலாம் செய்யாமிரிக்கலாம் அல்லாஹ்வுக்கு இஸ்லாமத்தை கொடுக்கணும். என்ன? ஆனால் ஒரு மூணு நாள் போய்ட்டேன் நான் சத்தமா बोलற. ஆ நீ என்ன தெரிஞ்சீங்க கம்யூனிகேஷனா கம்யூனிகேஷன் தான் நீ படம் பாட்ட நான் ஏத்தி குடுறாக்கினு. ஹராமே வாப்பா. அப்படின் செலாக்கர் வேறப்ப விலாம சொல்லுவாங்க. அது ஜனங்க கேட்டாக எனக்கு பிரச்சனை இல்லை. தாவத் ஹிக்மத் என்ன ஒரு சா ஒருத்தர் ஒரு ஒரு சாப்பிர் வந்து பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்கிறாரு இந்த சாப்பாக்கா எழுப்பியாச்சு ஓ அடிப்பும் குடிப்போம் பள்ளிக்கிலும் விளங்குது இல்லையா எங்களுக்கு நவிச சொன்னாங்க ஒருத்தர் ஒன்னும் செய்ய அப்படியே அமைதியாக அவர் நிம்மதியா சிறுநீர் கழிக்கட்டு சிறுநீர் கழிச்சாரு இப்ப நவிசல்லாம் கழிச்சு முடிஞ்ச பிறகு கூப்பிட்டு அப்படி உட்கார வச்சு அவரை அப்படி உட்கார வச்சு சொன்னாங்க சகோதரரே இது பள்ளிவாசு இடம் இது காரணமா சட்டம் ஜமாத்தம் சிலவங்க கொஞ்சம் உற்சாகப்பட்டு சொல்லுவாங்க ஆனால் சட்டம் கொடுத்திருக்கிற அந்த பள்ளியிட மாஹோல உடம்புல போங்க பார்க்கிற உள்ள பாவிக்கிற எந்த இடமும் உடமுட நோய் இல்லவும் அவனுடைய உள்ளத்துல நோய் முனாபிங் அவனுடைய உள்ளத்துல நோய் நபிமார்களுடைய மனைமாருக்கு ஒரு ஆயத்து வருது வீட்டுக்குள்ள சத்தம் போக கூடாது மெதுவா அமைதியா பேசணும் அன்னி ஆண்களோட பே காதுல உங்களோட குரல் கேட்கக்கூடாது ஏன்டா அவங்களோட உள்ளத்துல நோய் இருந்தா அது ஆபத்து உள்ளத்தில் நோய் உள்ளதுக்கு வெளிப்பாடு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு காய்ச்சல் குறி கொடுக்கிறாங்க கசக்குது ஒரு வட்லாவத கொடுக்குறாங்க கசப்பாய்குது அவரே காய்ச்சல் அவசி வரங்குது இல்ல ஒருத்தர் தாஜர் ஜமாத்தா நாலு மாசமா எப்படி போறேன்னு கேக்குறாரு உதாரணமா அவ இன்னு நாலு மாசம் அவரு உள்ளத்துல நாலு மாசம் தான் கேடாது காய்ச்சல் காரர் அவரு உள்ளத்துல நோய் ஒருத்தர் சுபாய்க்கு முடிப்போறது இல்ல அவ நோய் மீராபிரா சோதரர்களே எங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு நோய்க்கு எங்க செக் பண்ற அதுதான் ஈமானுடைய மாகோல் பள்ளி வாசல் இப்போ ஒரு மூணு நாள் ஒரு நாற்பது நாள் நாலு மாசம் பெயிட்டு உட்காடுறோம் அப்படியே உட்கார்ந்து அப்படியே யோசிக்கிறோம் சட்டம் ஒன்றும் போட்டு இப்ப எங்களை நோய் விளங்குது செக் பண்ணே கொலஸ்ட்ரால் அதெல்லாம் காட்டுற மாதிரி அப்படியே நான் சுபத்தை தான் நான் அறாம் செய்கிறேன்னா நான் அப்படி செய்யறேனா நான் இப்படி செய்யறேனா எனக்கு அமர்சியை கிடைக்குது இல்லையா அப்பாஹு அக்பர் மேலான பேராசோதர்களே அதனால இது ஈமான ஈமான செக் பண்ணுற ஹாஸ்பிட்டல் பள்ளி வாசல் பெரிய சம்பவம் இருக்குது அப்ப நபி இப்ராமிஸ்லாத் லஷ்கீர் அல்ல தொடர்ந்து நடக்கும் அதே போல மீனாபிராஷ் அவர்களே நிறைய நன்மைதாரா நிறைய நன்மை லேசி நன்மை அல்ல நன்மைகள் மட்டிடப்படாத அளவு நன்மை எங்கன்னா உம்மைத்துரிய காலம் கொஞ்சம் ஆனா நன்மை கூட முந்தில சமூகத்துல காலம் கூட நன்மை கொஞ்சம் சோதர்களே நாங்கள் எல்லாரும் விளங்கணும் இது ஏண்டு உழைப்பு எங்கடல்ல இது ஏந்துழைப்பு அல்லா சொல்லுவோ என்ன தெரிவு செஞ்சிருக்கிறான் நாங்கள் இன்னும் விளங்கலை ஏண்டேன்னு எடுக்கலன்னு இமாந்து உழைப்பு இது ஏண்டு உழைப்பு இன்னும் உள்ளத்தில் வரல வந்தால் இதுக்காக காரணம் கொடுக்கிற ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாரு ஒரு வீடு கட்டுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு வெயிலில் போய்த்து காஞ்சு கொண்டு நிற்கிறாரு என்ன ஆச்சு யார் இங்கேன நோயாளியை நீங்க இங்கேன காஞ்சு கொண்டு இருக்கிறீங்களே இல்ல வாப்பா ஏந்த வீடுதான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஏண்ட வீடு ஒருத்தர் ஒரு கடை எழுக்கிறாரு சாப்பிட கிடைக்கல ஒரு அஞ்சு மணி ஆவது பாது சாப்பாடு நான் இவங்க சாப்பிட இல்லையா இல்ல பாப்பா ஒத்தருமே இல்லை நான் தான் இருக்கிறேன் ஏ எனி மீட்டு போயிருந்துச்சியா ஏந்த கடை ஏந்த கடை ஏண்ட வரும் பொழுது தன்னுடைய அது என்னுடைய அது வந்துட்டால் அந்த தியாகம் அதையே ஏண்ட ஒருத்தர் ஹோட்டலில் தீயிருக்கிறார் ஒருத்தர் ஓடி வந்தாரு வந்து பாதுகாக்கணும் அதை போட்டு ரோட்ல கொஞ்சம் ஆட்டோ எடுத்து வாருங்களா அவர்ட்ட ஆட்டோ தான் முன்னாடி எடுத்து கொஞ்சம் அவரு கேட்டா என்னமாப்பா நான் டீ அடிச்சு கொண்டுறேன் நாலு பேர் உட்கார்ந்துக்கிறேன் நாலு டீ ஓட யாரும் சாரி கூட்டி போங்களேன் நானும் அக்கிறேன் இப்ப சரி அவர் போயிட்டாரு இந்த இன்னும் கொஞ்சத்து ஓடி வந்தார் ஒருத்தர் வந்து ஹாஜார் உங்களோட மூத்த மகன் மாதிரி இருந்துச்சு ரோட்டில் பட்டிக்கிற புள்ள இவர் மூத்த மகன் மாதிரி இருந்தான்னு சொன்ன மூத்த மகனும் சொல்ல இவர் அப்படியே வச்சாரு ஓடி போனாரு போய் பார்த்தாரு உண்மைதான் இப்ப அவங்க பொஸ்ட நாலு பேர் ஓடறேன்னு சொல்லலை ஆ அந்த டீயை கொஞ்சம் பார்த்து கொடுங்க உண்டுன்னு சொல்லல எல்லாம் விட்டு போட்டு ஓடி போனாரு போயிட்டு அப்படியே டக்குன்னு ஆட்டா எடுத்தாரு புள்ளையை போட்டார் போயிட்டாரு ஃபெஸ்ட்டுக்கு வந்தவர் சொன்னா ஒருத்தர் எக்சிடென்ட் இல்லை ஃப்ரெண்டாவது வந்தவருன்னு சொன்னா ஒரு ஆள் எக்ஸிடென்ட் இல்லை நானும் விஷயா இருக்கேன் ஃபெஸ்ட்டுக்கு அவர் உள்ளத்துல அது ஏன்டேன்னு வரல ஃப்ரெண்டாவது சொன்னோன்னே ஏண்டேன்னு வந்துட்டது அப்ப மற்றவ மற்றவங்களோட விஷயங்களை கவனிக்க தயாரில்லை மீனா பிராசவர் உள்ள பிரகணிச்சு நாங்க ஏண்ட ஈ மானனுடைய உழைப்பு காரணமா இல்லையா அதனால வந்து பேசக்கிட்ட எல்லாம் நாங்கள ஒவ்வொரு காரணம் வருது எவ்வளவு காரணம் சொல்றோம் எவ்வளவு காரணம் சொல்றேன் சுபான் அல்லா ஏன் எடுக்கணும் ஜல்ல ஜலாலு மீனா பிரசவர்களே இது ஏன் உழைப்பு அல்லாஹ் சுபான் வச்சாலா ஆதாரம் கொரான்ல அல்ல நபி பார்த்து சொல்றேன் நபியே நீங்க சொல்லுங்கோ அல்லாவின் பக்கம் மக்கள் அழைக்கிறது இது ஏண்ட டியூட்டி ஏண்ட டியூட்டி ஹாதிதான் இதுதான் ஜோப் இதுதான் உழைப்பு அப்படி சொல்லிட்டு நபிய பார்த்தா அது நபிக்கு தானே சொன்ன அப்படி அல்ல அல்லா தல சொல்ற நபியே என்னுடையதும் என்னை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ கியாமத்தினா வரைக்கும் அவர்களுடைய உழைப்பு இதுதான் அல்லா என்னை மோலன் கபூர் செய்யறது சோதரே அசிலாக நாங்க ஈமான் அடைஞ்சு கொண்டு போகணும் அடையணும் சந்தோஷமா கபு போய் சேரா சிரிச்சு கொண்டு போகணும் துணியாட கவலை ஒண்ணும் வரக்கூடாது ஒரு காய்ச்சல் வந்தனே கவலை வருதா இல்லையா அப்படியே கடல் வைக்கிற யாரு அதை பாக்கிற யாரு இதை பாக்கிற யாரு கவலை வருதா இல்லையா எவ்வளவு பெரிய கவலை வரும் அல்ல கவலை வார காரணம் என்ன அதுக்குள்ளுக்கே புலங்குறோம் அல்ல பாதுகாக்கணும் மேலாண் பேரசோதர்களே இமானுடைய கவலை லேசானதல்ல அல்ல புலான நிறைய சொல்லி காட்டான் ஒரு ஒரு பறவை சுனை மாலை காலத்துல ஒரு பறவை இருந்துச்சு சுரேமாலேசாத்துக்கு எல்லாம் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்துச்சு இப்போ ஒரு பறவை ஒன்று இருந்துச்சு பறவை இந்த பறவைதான் சுரேமாலே சாத்துடைய தண்ணி கண்டுபிடிக்கிறது இப்ப ஒரு பாக்குறாங்க கான் பறவை அல்லாவு தாலா ஈமானுக்காக கவலைப்பட்ட பறவை அல்லா குரான் சொல்லிக்காட்டன் உதுகுதுன்ற பறவை அது பேர குரான் ஆயத்துடைய நீத்துல சொன்னால் நன்மை எவ்வளவு பெரிய அந்தஸ்து ஏன் அதுக்கு அவர் பெரிய அந்தஸ்து ஓ பறவை சுற்றி ஈமானுக்கு பட்டா இல்ல ஈமான்ண்ட உழைப்புக்கு சம்பந்தப்பட்டுச்சு எப்படி உழைப்பு பாக்குறாங்க أَرَى مِنَ الْغَائِبِينَ அப்படியே ஃபுல்ல வருது ஓதி காட்ட சொன்னாங்க இப்ப வந்தாரு நல்ல தண்டனை கொடுப்பேன் துண்ட துன் அறிஞ்சி வெட்டி போற்றுவேன் இப்போ டைமுக்கு இல்லையா சொல்றாங்க அல்ல எல்லாம் சொல்லி காட்டுறாங்க ஈமாண்ட உழைப்புக்கு சம்பந்தப்பட்ட பறவைய சம்பவம் எங்க நடந்தது எங்க போன எல்லாம் சொல்லிக்காத்த அல்லது நல்ல காரணங்களோட வரணும் இதுதான் நான் லேட்டாக தான் வரணும் கொஞ்ச நேரம் போகல கொஞ்ச நேரம் போகல பரவாயில்ல வந்து இப்ப வந்து அது சொல்லிச்சு சுலைமானே நீங்க பெரிய அரசனா இருக்கலாம் உலகம் இல்லாம உடக்காய் இருக்கலாம் ஆனால் அகத்து விமானம் உங்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரியும் நான் அவ்வளவு கஷ்டத்துல வந்திக்கிறேன் என்ன விஷயம் சொல்லிச்சு நான் ஒரு இடத்துக்கு போகணு அந்த தொகுதி காற்று தான் நல்லது போனத்தை சொல்லுது பாருங்க நானும் சொல்றானே அவரை பாருங்களே நல்ல வீடு அவருக்கு வாசல் அவருக்கு வாகனம் இன்னைக்கு நானும் துன்யா பார்த்து நாங்களும் சொல்றேன் நல்லா பாதுகாக்க அதை பார்த்து சொல்ல வேணாம்னு சொல்லல அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் எதுக்கு கவலைப்படணுமோ அது கவலை அந்த பறவை கூட சொல்லிச்சு நான் ஒரு இடத்துக்கு போனேன் அவருக்குவலை சொன்ன அந்த பறவை சொல்லுது அந்த அவவும் அவட கூட்டமும் அவ்வாவு வணங்க வேண்டிய அவங்க நம்ப வேண்டிய அவங்க அவ்வளோட எத்தின் வர வேண்டிய சூரியனை சுஜி செஞ்சு சூரியன் அது கவலையை வர சொல்ல இன்னைக்கு எவ்வளோங்க இன்னைக்கு உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் சுமார் அதில் ஐநூறு கோடி பேர் அல்ல வருஷம் செய்யல எங்க இல்லத்துல கால வருதா யாரு கவலைப்பட்டது பறவை கவலைப்படுது இப்ப சுதைமால இஸ்லாத்துலாம் சுருக்கமா சொல்லிடுறேன் இப்ப கடிதம் கொடுத்தாங்க பறவை கொண்டு போய் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஈமான் ஏற்றுக்கொண்டாங்க பறவை உடைய கவர் என்ன அவங்க அல்லாவ சுஜி செய்ய வேண்டிய மக்கள் நம்மளுடைய நானோ நீங்களோ சொல்லுகையில் ஓதினாலும் அந்த இடத்தில் அவர் கட்டாயம் குரான் சுஜு செய்ய ாலும் அந்தறவேட கல்ல வேணாமித் நாள் வரைக்கும் வார எல்லாருக்கும் சுஜித கடமையாக முஸ்லி செடியவோம் ஒரு சிறிலங்காவுடைய ஜமாத் ஆதாரம் தெளிவாக இருக்கிறத சுற்றி சொல்றேன் ஏன்னா இன்னாடி கேதலை கேட்டத சொல்ல ஒரு ஜமாத் போயிட்டு ஒரு முஃப்தி சார் போறாங்க இந்தோனேஷியா முஃப்தி ஒருத்தர் அந்த நாட்டுடையே முஃப்தி போயிட்டு சலாம்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க முக்தி முப்தி சாப்பிட்ட வீட்டு மூலையில பாக்குறாங்க ஒரு ஒரு கிறிஸ்டியனுடைய அந்த சில இருக்குது அது வச்சு லைட் பத்தி கொண்டிருக்குது போனவருடைய உள்ளத்துல சரியான கவலை எப்படி கேட்கிற முக்தி சாபை கண்ணியப்படுத்தவே எப்படி முகத்துல கேட்கணுமா ஆனாலும் உடுதி இல்லை பேசி கொண்டு பேசிட்டு அப்படி வர்ற நேரத்தை கேட்கிறாரு இந்த அதை கேட்டா ஹசரத்தோட மன சுழஞ்சிருமோ தெரியாது மோதலானா அந்த சில ஆரம்பிச்சேன் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல அது மர்மஹின் வணங்குற இடம் மாலை முடிச்சு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்டியனுக்கு சிவஹான மீனாத்திர இந்த அளவு இஸ்லாத்த நோமலை வழங்கப்படுத்தினாங்க நோமலா ஒரு என்னை கூட்டாளி ஒத்தடிக்கிறார் இந்தோனேஷியால கல்யாண முடிச்சி கொழும்ப சேர்ந்தவர் அவரோட கோல் எடுக்கிறாரு பெணி நேரம் அஸ்லாமலே அது நிறைய கோல் எடுப்பார் கொஞ்சம் என்ன விளப்பம் குறைஞ்ச மனுஷன் விளக்கத்துக்கு சொல்றேன்டா அவருக்கு அசுர பாருங்கிறேன் இந்த பொம்ப பொம்புல ஆம்புல எல்லாருக்கும் முசாவு செய்ய வச்சுட்டானுகள் எனக்கு செய்யலுமா எப்படி போயிட்டு கைய கொடுத்து செய்யல அப்படின்டா நாங்க நீங்க எந்த கால கல்யாணம் முடிச்ச வைத்து இப்ப செய்யுங்க வேற என்ன செய்ய நான் கதைக்கு சொன்னேன் அப்ப நான் சொன்னேன் சரி வாப்பா நீங்க அப்படி செய்யாது பிரச்சின இல்லை கொஞ்சம் அந்த ஹசரத்தை பிடிச்சி அவருக்கிட்ட எதுவா பேசி விலங்கப்படுத்துங்க அதை கொஞ்சம் இதை சொல்லிட்டேன் நல்லமே அப்ப அவரு பயான சொல்லிட்டா எல்லாம் சரியா அதே சொல்றீங்க அவர் தான் மிராத்திராசோர்களே சிரிக்க சொல்லல எங்களுக்கு கவர் அவர் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க உன மாசம் ஃபுல் ஒரு மூணு நாள் ஜமா போகணும் இன்றைக்கு அங்கே தான் போக பேர் ஈக்கிறாங்க இருபத்தி பள்ளிவாசல் பதினஞ்சு வீதம் தான் அந்த ஊர்லயே தொழுக வீரம் வீதமான மக்கள் தொழுக இல்ல அறவே இல்லை யாரு கவலைப்படுற வீலசுர சொல்றேன் நான் தொழுகுட்டேன் நான் இது செஞ்சுட்டேன் அப்படி இருக்கிறோம் அல்லா சுபஹான எங்களுக்கு எங்கட ஜொப்புடைய உழைப்பு செய்ய வேண்டிய ஜொப் இன்னும் நாங்க வேலைங்க இது செய்யணுமா உன்ன ஆதாரம் கேட்டு கேட்டு கபரு போனேன் ஆதாரம் கிடைக்கிறாலும் வேலை இல்லை அது சக்கராத்தர் ஆளாக விலங்கியும் வேறு முன்னால் இப்பதே விளங்கணும் கவலை வரணும் வாழ்க்கையில் இருந்துச்சு மக்களுக்கு எப்படி சொல்ற எங்களை மாதிரி ஆகுங்க சுபான் மிஸ்லா எங்களை மாதிரி ஆகுங்க இன்னைக்கு நாங்க வீட்டு சொன்னா ஒரு அந்யால பாத்து எங்களை மாதிரி ஆகுங்கள சொன்னா எப்படி கேட்பாங்க மாறி கேட்பாங்க நல்லா பாதுகாக்க போன போன மாதம் ஒருத்தர் கோல அடித்தார் கோளடித்து அதில் ஒரு ஒரு பெரிய செக் உண்டு உடனே போடணும் பத்தரைக்குமே போடணும் அப்போ வெள்ளிக்கிழமை நாள் என்னை கூட்டால செக் உதாரணம் வச்சுக்கலுங்க பவர் நாள் அடையும் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பக்தியான புல்லாவது மசாலான்னு ஒரு டவுனில் கடை செய்கிறாரு சுண்ணத்தான நோன்பு தவராது இமாஞ்சமாக தவறாது உலே கூட வரக்கானல்ல சாபாக்கிற காலம் அல்ல எங்கள காலம் ஸ்வகான் இல்ல கொஞ்சம் ஒரு மூணு நாள் நாற்பது நாள் போயிட்டு வந்திருக்கிறாரு பெரிய தாயும் அல்ல ஆனா இமான் ஜமாசாகாது சுண்ணத்தான நோம் மிஸ்ஸாகாது எங்களுக்கு கூட அந்த இம்மும் வரல நோவம் பிடிக்கிறாள் ஒரு நாள் போயிட்டு நான் கடையில உட்காந்துச்சுன்னு ஒரு டீ பிடிச்சிட்டு வாங்கினேன் அது நீ போங்க வாங்க அவர் சொல்லிட்டு நான் கொஞ்சம் தீய கிழமை நம்ப புடிச்சு பார்ப்போம் முயற்சி செய்யறேன் கல்லா ஜென ஜூ இந்த உழைப்பை கொண்டு மாற்றத்தை உண்டாக்கின காலத்துல நாங்க உழைப்புல மாறல இப்ப இவர் சொல்றாரு எந்த அந்நியவங்களை வச்சுக்க நான் பாருங்க உடனே போடணுமா நான் சொன்ன டைம் எடுங்கிறேன் ஒண்ணும் செய்யல சார் ஏன்னு இப்ப இவரு உடனே போனாராம் பேங்க் ஆஃபீஸரை சந்திக்க சந்திச்சு இப்படித்தான் கொஞ்சம் வேணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு போடுறேன் அப்ப அவரு சொன்னாராம் அப்ப இவர் கோலெடுத்தே இவர் அந்த அவர்ட்ட சொல்லிக்கிற இப்படித்தான் இந்த பார்ட்னர் ஜமாத்ல போயிட்டார் ஜமாத்ல போயிட்டாரு அதனால கொஞ்சம் நான் எனக்கு இந்த தெரியாது நான் போட்டுருவேன் அப்ப இவர் சொன்னாராம் இல்லை உடனே போடணும் அப்ப நேரடியா போயிட்டு மேனேஜர் சந்தேன்னு அவர் சொன்னாராம் இந்த ஜமாத்ல போன இத்தனையோ பேர் இந்த செக் தான் அதனாலதான் அந்த பதில் வந்ததோட நான் பிடிச்ச பிடிச்சேன் நீ இல்ல அவரது போட வேணும் இந்த அளவுக்கு எங்கட எங்கட விஷயங்கள்ல ஓட்ட நாங்கள் நாங்க எப்படி பேசுற கூணும் நாங்க எங்களுக்கு எவ்வளவு ஓட்ட இருக்குது அல்லாஹக்பர் அதனால அசில் ஈமான் அடையணும் ஈமான் உழைப்பு இந்த உழைப்பு கொண்டுதான் எங்கட மாற்றம் அல்லாஹன் நிச்சயமாக மாற்றத்தை வச்சு உழைப்பு நாங்க செய்யறோம் நவிமாரர்கள் உழைப்பு சகாபாக்கள் உழைப்பு தயாராகுமா இன்ஷால்லா அல்லா எங்களை எல்லாரும் கபூர் செய்வானாக அந்த நீயத்தோட சொல்லுங்க இன்ஷால்ல ஈமான முன்னால் அசிலான ஈமானைகளுக்கு நசிவாக்கணும் அந்த நீயத்தோட பொறீனுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள ஏப்ரல் முடிய முந்தி பொறீனுக்கு மாசம் யாரு எங்க போற எப்படி போறன்றத மசூரா பண்ணலாம் அல்லா கபூர் சேவான் எல்லா நாட்டுலயும் தேவை இருக்குது மாஷா இப்பா கபூர் சேவான் மலேசியாவுக்கு வந்திருந்தார் லேடிஸ் ஜமாத்துல அல்லா கபூர்ஷே கேரங்குதாரிகள் எல்லா நாட்டுக்கும் ஜமாத்தர் போகுது மாஷா அல்லா நிறைய ஜமாத்துகள் இன்றைக்கு அந்நியர்களும் விலகிட்டாங்க ஒரு ஹாமிது ஒரு பயன்ல சொல்றாரு என்கிட்ட வீடியோ இருக்குது நீங்களும் நிறைய பேர் பாத்திருக்கலாம் அவர் பயன்ல சொல்றாரு அவரு சொல்றாரு அல்ல அவர் ஹிதாயத்து அவரு கிடைச்சிருக்கலாம் இஸ்லாம் நாலாயிருக்கு தெரிஞ்ச இஸ்லாம் அவர் சொன்னத ஒன்று ரியல் முஸ்லீம் அவங்க யாரு அவர் விவரப்படுத்துறாரு அவங்க அஞ்சு நேரம் இமாஞ்சமாத்தோட பள்ளிக்கு பேரு சொல்லுவாங்க வாழ்க்கை கொடுக்கல்வாங்க எல்லாம் தீனோட இஸ்லாத்துல சரியா இருக்கும் ரியல் முஸ்லீம் சென்ற முஸ்லீம் அவரை எப்படி பாரு பெருநா வந்துட்டு நல்லா டோப்டிப்பா உடுத்து ஆஹ் ஈத் முபாரக் சொல்லிட்டு அப்படியே பள்ளிக்கு வருவாரு பெருநாள் அன்றைக்கு அவரை காணலாம் அவரு பெருநாள் ஜும்மா முஸ்லீம் அவர் ஜும்மா தொழில் உறத்துக்கு ஜும்மாக்கு மட்டும் பள்ளிக்கு வருவாரு அவர் ஜும்மா முஸ்லீம் நாலாவதுனா நாலாவது ஒரு கூட்டம் சும்மா முஸ்லீம் பெருநாளைக்கும் இல்லை ஜும்மாக்கும் இல்லை ஒன்றும் இல்லை இப்படியும் இஸ்லாத்துல வாழ்றாங்க யாரு சொல்றது அல்லாஹு இன்றைக்கு ஹாமிஸ் கவலைப்படுறாங்க அலால் ஹலால் பிரச்சனை இல்ல மார்ஷா அல்லாண்டு அல்லாவது அவன் தீன பாதுகாக்கிறான் இன்னைக்கு நாங்க தயாரில்லை எங்களை வாழ்க்கை மாட்டோம் வரணும் நீயத்திருக்குது நீயத்தை தான் கேட்கிற புகைப்பாக்க சொல்ல எனக்கும் பொறின் போகலாம் நீ எத்து வருது எவ்வளவு நாடுகள தேவை இருக்குது எறும்புறேன் ஒருத்தரப்பா எறும்புவாங்க ஆஹ் சரி ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள நாங்க ஒரு பொறின் பக்தி நாலு மாசம் தயாராகிறோம் அல்லாஹ் கபூர் செய்வான் நீ எத்திரிக்கிது எறும்புவான் அல்லாட உதவி வருங்க புதுவுது பறவையே அல்லாஹ் புதான சொல்லி காட்டு இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம் அதை விட ஒரு உதாரணம் சொல்லுறேன் கேளுங்க ஒரு ஒரு காலத்துல சுருக்கம் சொல்லிருக்கேன் சுரத்து வெள்ளிக்கிழமையில ஓதணும் அந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாவம் படும் அவ்வளவு முக்கியமான சூறால அல்லாஹலை சொல்றாரு சில வாலிபர்கள் ஈமான பாதுகாக்கின்ற நீயத்துல போனாங்க ஈமான பாதுகாக்கிற நீயத்துல போறாங்க ஒரு நாயும் அவளோட சேர்ந்து கொண்டு இப்ப அதையும் கூட்டி கொண்டு போயிட்டாங்க அவர்களுடைய நாய் இப்ப அவரோட சேர்த்தாஜ் நாய் சேர்த்தாஜ் அவர்களுடைய நாய் அதை சேர்த்து சொல்றார் நாய்க்கு கடமையும் அல்லது கவலைப்படவும் இல்ல ஒண்ணும் இல்ல உளமாக்கிறது நான் போறத்தால் அல்லா என்ன வீணாக்க மாட்டான் ஒருத்தரும்பத்துக்கு போகாம் அலகம்தில்லா போகலாம் ஒன்று சொல்லாட்டுறன் ஒருத்தர் கொஞ்ச காலம் கிடைச்சு அப்போ ஒருத்தர் வந்தாரு பிரேசிலுக்கு ஜமால்தீன் ஒருத்தர் இந்தியாவை சேர்ந்தவர் வந்தா இப்ப நாங்க சொன்ன நேரம் வானிக்கி சொல்ல நேரம் கேட்கறதே காரணசாரி அவரு டிரைவிங் செய்யறாரு டிரைவிங் நிறைய பேர் இப்ப எவ்வளவு நாள் நீ ஒரு மாசம் லீவ் கிடைக்கும் அப்ப அவருக்கு நான் கேட்டேன் எப்படி நீங்க நாலு மாசம் மாசம் லீவ் கிடைச்சிட்டா அது உட்கார்ந்து சொல்றாரு சம்பவத்தை இவருக்கு நீய தெரிஞ்சிச்சா மின்சால இந்த வருஷம் நாள் பூர நாட்டுக்கு நாலு மாசம் முடிக்கணும் அவங்க நீயத்தோடு நீக்கிறாரு வெகேஷன் கிட்ட வாயிச்சு பஸ் கிட்ட போனாராம் போயிட்டு சொன்னாராம் இப்படித்தான் எனக்கு நீங்க அவருக்கு தேவைக்கா நீ என்ன ஒண்ணும் செய்யலாது இனி அல்லாவுக்காக போறாய் இப்ப நான் தடுத்த பாவம் கிடைக்கணும் அரபி சுகத்தோண்டிக்கு அல்லாவுக்காக வந்துட்டா எதையும் கொடுத்துருவான் ஸ்வகான்ல்லா சொன்னாராம் நாலு மாசம் உனக்கு லீ என்ன நீ ஜமாத்தில எனக்கும் துவாசை ரெண்டு மாசம் லீவ் அப்படியே ஜமாத்த முடிச்சிட்டு நீ நாட்டுக்கு பேசிட்டு ஆறு மாசத்துக்கு பிறகு நீ வா அவர் அழுகருது என்கிட்ட சொன்ன கார்குசாரி வல்லாகி பிரேசிலுக்கு போனாரு ஜமால் தீன் இந்தியாவை சேர்ந்தவர் சொன்னாரு நான் நீய முயற்சி அவருட உள்ள மாத்தி அல்ல எனக்கு இப்படி தந்தான் எடுக்கிறேன் ல்லா எங்கட கையில உண்டுமில்ல அல்லா நான் செய்யறாங்க மீனாட்சி அல்லாத்தலா கபூல் செய்வானா அவங்களா கபூல் செய்வானா என்ன அனுப்பி நாங்க நீயத்தை வச்சுட்டு பேர் கொடுத்துட்டு துவா செய்வோம் மாஷால அல்லா கபூல் செய்வோம் வேற யாத்தையா வேற யாத்தையா நாலு மாசம் உள்நாட்டுல கையில் இல்லையோ அல்லது இப்படியோ நாலு மாசம் அப்படி இருக்காங்க அல்லா கபூர்ஷே பெரிய ஏரியா பெரிய தக்காசா கேட்குது எங்களுக்கா உதவி நிச்சயமா கிடைக்கும் ஆதி காலம் எல்லாரும் செஞ்சவங்க எல்லாம் குறைஞ்சிக்க நாளுக்கு போகும் போனா தான் எனக்கு வரங்க போனா தான் நாங்க வெளியே பார்த்துட்டு இருக்கோம் அல்லாஹபு சாரி நாற்பது நாள் சொல்லிச்சா நாற்பது நாள் சொல்லுங்க இந்த மார்ச் ஏப்ரல் முடிய முன்னி நாற்பது நாள் அல்லது நான் அதை பார்த்து மாஷா அல்லா மாசா அல்லா கேவான் நிறைய பேர் போகலாம் மாஷாலா போயிட்டு விரங்கிறது அல்லா பெரிய பெரிய பாக்கியமா நம்ம இருக்கும் ஒரு நேரம் கேட்கும் மாஷாலா இப்ப அப்தா பயன் கேட்குற அர்த்தம் என்ன ஆஹ் நான் இவர்கள் நான் நீய கேட்குது மாஷாலா இன்னும் சொல்ல அல்லா போய் செய்வான் மாஷாலா இன்னும் என் முன்னாடி வச்சால்தான் நாற்பது நாள் நாலு மாதம் இன்னொரு ஏப்ரல் முடியும் போறதுமா எதுவும் நல்லா பார்க்க செய்யும் போயிட்டு பார்த்துட்டு வாரு ஜெமாத்துடா என்ன உன்னை பெண் நடக்குது எவ்வளவு சேவைக்கு போயிட்டு பாக்குறது ஷா ஒரு அரசிய ஒருத்தர் என் மாத்து பயான தஞ்சாவே அவர் கேட்டாலே நான் ஜமாத்து உழைப்பு உழைப்புக்கு என்ன கூலின்றதையே ககனப்படுத்தா அப்ப எல்லாரும் நீங்கள்தான் சொன்னீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாவி எல்லாரையும் சொல்லுங்களேன் கேட்டாங்கதான் ஒவ்வொரு நாளும் கருமலையுடைய பெரிய அமலையை யாரு செய்யாது யார் யாருக்கு மேயலும் சகாபாபர் கூட யாரும் சொல்ல அப்படி யாரும் செய்யும் பெருமலையில கூட சொன்னாங்க மேயலும் சகாபாக்கம் கேட்டாங்க யாரும் சொன்னாரு எப்படி சொன்னாங்க ஒரு பகான் சொன்னா உடல் முறையில பெரிய நன்மை கிடைக்கும் அது கம்மி இல்லாது கிடைக்கும் நல்லா இருக்க அந்த அரசு என்ன பண்ணிக்காது இப்ப ஒரு எல்லாருக்கும் கிடைச்சிக்குமே இல்லையா கட்டாயம் கிடைச்சி இப்ப எனக்கு அல்லாது உங்க எல்லாருடைய எண்ணிக்கலருக்கு எனவே கிடைக்கும் கிடைச்சிக்குமே இல்லையா ஏ நனிசன சொன்னாங்க யார் ஒரு நன்மை ஏவாங்களோ அந்த நன்மையை செய்யக்கூடிய அந்த பதிவும் நமக்கு அவங்க கிடைச்சி இப்ப நான் சொல்லும்போதுதான் நீங்க சொன்னீங்க அதனால உங்க போறோம் எவ்வளவு பேரை பத்தி கவலைப்படலாம் எவ்வளவு கவலை நல்லா வரமியே தெரியும் வாய்ப்புல இருந்து நிறைய பேர் மாஸ்டா நல்லா இருக்கும் இருக்குமே மாஸ்டா உன்னை இருந்த மாஸ்டாலி ப்ரோக்ராமுக்கு ஒரு என்ன அம்பா ஒரு தக்காத போயிருந்த ஒருத்தர்ச்சிடுதான் ஒரு நாளை கூட அமிதா போறாரு போயிட்டு மீன் வாங்கின மீன் வாங்கினா அவருக்கு அந்த மீன் யாருக்கு அதுதான் சில்ல இந்த அதுக்கு அப்ப அவர் சொன்னாலும் பெரிய சார் இங்க தான் என்ன தொழார் சீவாங்க சில விஷயங்கள்ல எதுல அல்லா கபு ஏற்றீவுன்னு யாருக்கும் தெரியலை சுலா அமைச்சு பாருங்க நல்ல நான் அஞ்சு நேரம் இம்மா சொல்லுகிறோம்னு நான் சொல்லுன்னு சொல்ல முடியும் அல்லாதான் எங்களை கபுள் செய்யணும் யார் எப்படி தான் புஷம் நல்லா வாங்கிடும் அல்லா எங்களை கபல் இப்ப இவர் அவசாய் புதுதான் இப்போ சில்லாடி மாதிரி போயிட்டு அவர் கஷ்டம் பண்ணுங்க ஒரு மூணு நாள் தோண்டி ஒரு மூணு நாள் தோணு சிரும்ப சொல்லிங்க அப்ப அவர் தயாராக மூணு நாள் தோணு மூணு நாள் தோண்டி தெரியாது எந்த அளவுக்கு தெரியாது அழிவு அழிவுன்னு தெரியும் ஆனால் இதுதான் அழிவு ஆறாவது ஆனால் இன்னும் ஆறானது அந்த அளவு இப்ப இவர் அழுது உள்ளே இருக்கிறார் பாருங்க இவ்வளவு நாள் இப்படி இருக்கான் ஒன்றுமே தெரியாது சொல்ல தெரியாது மூணு நாள் முடிச்சு வந்துட்டார் ரெண்டாவது மூணு நாள் போனார் இப்ப பள்ளி ஒரு பாயிட்டார் இன்னும் சொல்லுதா இப்போ மூணு நாள் மாசம் மூணு சொன்னார் ஆனா இதே கவலை மூணு நாளை போயிட்டு என்ன பொறுப்புதா தான் எனக்கு சொன்னார் இப்ப மூணு கஷ்டத்தை கொண்டிருக்கிறாங்க இவர் அழுதுதான் போகும் கஷ்ட போய் பூண்டிக்கிற நேரம் நாராண்டி பிடிக்கிற மாதிரி அப்படியே அவரை உட்கார வைச்சாங்க எவ்வளவு பாக்கி மனம் கருத்துலய கவலை இல்ல எவ்வளவு பாக்கி எவ்வளவு நாள் தெரியாம செஞ்சாரு அதனால நாங்க மாசு பாத்திக்கிற காலம் முடிஞ்சிடுது அதனால தயாராக காலம் ஆட்டால ஏ நீமான போன தெரியும் போனால்தான் விலங்கு விட்டாரு இன்னும் கொஞ்சம் முடிச்சுருவோம் நா போதால் வேறு யாருமே தெரியும் வேற யாருமே நான் போனால் ரெண்டு மாசத்துல ரெண்டு மாசத்துல நாற்பத்தாள் அல்லாஸ்லான் மக்களா நீங்க எல்லாரையும் கவனம் செய்வானா அல்லா சலஹான் மக்கள் ஈமான் பயன்படுத்துவானா என்ன பேச்சுக்களை கவலைகள் எல்லாம் கவல் செய்வானா இந்த பேர் குடித்தவங்களை கொடுக்காதவங்க அல்லாஹா எல்லாரும் கவலை செய்வானாங்க உழைப்பு என்னுடைய உயர் குழுத்து இந்த கொடுத்துகளை விரைவுப்படுத்துவானா இந்த உழைப்பு கொண்டுதான் எங்க வாழ்க்கை எல்லா திருத்தங்களுக்கு அல்லவுக்கு விரைவு படுத்துவானா இந்த உதவிக்காரத்தை பயன்படுத்துவானா என மனைவி மக்களை சாதகமா அதெல்லாம் வேற பெற்றோர்களை கபூர் சேவானா தெனதி கிர எல்லா முகே கபூர் சேவானா இவன்னே கிர எல்லா மந்திதேலே மம்மா நமங்கள கோனல ஹயாத் கபூர் போரா ஊனத்திக்கு இந்த எமேகா பார் போரா குறியா ஹபான வரே கோட மெசேஜ் கபூர் ஆனா அன் நோயிதேலே மௌதா குறிய பாத்திருங்க கபூர் எல்லா திவாஸ்ல கூச்சியோன கபனாவா கிந்தனா ஹஸ்ன ஃவிலா தத வதின் ஆடனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இந்த பாயாரை எமது இணையதளம் ஆகிய டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் தமிழ் பயான்ஸ் கோம் மூலமாக டவுன்லோட் செய்ய